அதோனியா ராஜாவாக தன்னை பிரகடனப்படுத்திக் கொண்டான் சாலமன் சிங்காசனத்தில் வீற்றிருந்தான் வீற்றிருக்கிறான் என்று கேள்விப்பட்ட உடனே அதோனியா பயந்து போய் தன்னுடைய ராஜ குற்றத்திற்காக தனக்கு பாதிப்பு வரும்னு சொல்லி பயந்து ஓடி போய் பலிபிடத்தின் கொம்புகளை போய் பிடித்து கொண்டாள் அதுதான் இப்போ இந்த நேரம் நம்முடைய ஜீவத்தில் உள்ள தோல்விகளுக்காக நியாயத்திருப்பு வராமல் இருக்க வேண்டுமானால் நாம் பலிபிடத்தின் கொம்புகளை போய் பிடித்து கொள்ள வேண்டும் ஆண்டவருடைய பாதத்தை போய் நம்முடைய பலிபிடம் ஆண்டவர் தான் ஆண்டவருடைய பாதத்தை போய் இருக பற்றி கொள்ள வேண்டும் அப்போ சாலம் ஒன் கேட்டான் எங்கே அதோனியா எங்கேன்னு கேட்டான் அப்போ அவன் சொன்னாங்க அவன் வந்து தேவாலயத்தில் ஓடி போய் பலிபடத்தில் இருக்கிற கொம்பை பிடிச்சிக்கிட்டான் ஏன்னா பலிபுடத்துன்னு கொம்பை ஒருத்தன் பிடிச்சிட்டான்னா அவனை ஒன்றும் என்ன செய்ய முடியாது பண்ண முடியாது நியாயத்திற்பு கடுமையாக இருந்தால்தான் பலிப்படத்தில் போய் அவனை கொல்ல முடியும் மற்றபடி அவனை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அவன் தேவாலயத்தில் அவனை கொல்லக்கூடாது இல்லையா அவன் ஓடிப்போய் அதை பிடிச்சிட்டான் இருக்க பிடிச்சிட்டான் அப்போ அவன் சொல்கிறான் சரி இனி அவன் யோகியன் என்று நடந்து கொண்டால் அவன் தலையில் உள்ள மயிர நிசையில் ஒன்று கூட கீழ விழா இந்த கூட்டம் கடைசி கூட்டம் விபத்து நாசம் மோசம் மரணம் நஷ்டம் துக்கம் வேதனை சஞ்சலம் தவிப்பு உயர்வு பெருமை மேட்டுமை வசதி வாய்ப்பு ஆஸ்தி கெளரவம் மானம் மரியாதை ஸ்தானங்கள் இதை எந்த வீட்லயும் நடத்தியிருக்கலாம் ஆனா ால் நம்ம செய்த தவறு அனநாச பே ஒரு பொய் சொன்னாங்க நியாய தீர்ப்பு என்ன நியாய தீர்ப்பு என்ன என்னது சாவு மரணம் அப்படி பழைய பாட்டிலையும் புதிய இருந்து தப்புறதுக்கு ஒருத்தன் பலிபிடத்தின் கொம்பு பிடிச்சிக்கலாம் என்ன சம்பவித்தது முதலாம் அதிகாரம் ஐம்பது ஒன்னு ராஜாக்கள் ஒன்னு ஐம்பது ஓடி போய் எதை பிடிச்சிட்டான் கொம்புகளை பிடித்துக்கொண்டு அடியானை பட்டயத்தாலை கொன்று என்று இன்று எனக்கு ஆணையிடுவாராக என்கிறான் என்றும் சாலமுனுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது சாலமுன் அவன் யோகியன் என்று விளங்க நடந்து கொண்டால் அவன் தலைமையில ஒன்றும் தரையிலே விழப்போகிறது இனிமேல் அடுத்து நீ ஒரு நல்ல ஒரு தீர்மானம் எடுத்து என்ன செய்யணும் இனிமே நான் யோகியனா நடந்துக்கணும் ஆண்டு வரு எப்படி வாசிங்க நாங்கள் எல்லா விதத்திலும் யோகியமாய் நடக்க பிரயாசப்படுகிறோம் எப்படி யார் பதிமூன்றா எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் நாங்கள் நல்மண சாட்சி இல்லவர்களாய் எல்லாவற்றிலும் யோகியமாய் நடக்க விரும்புகிறோம் என்று நிச்சயத்திருக்கிறோம் அப்போ பவுலுடைய ஒரு காரியம் எப்படியா இருக்கு அந்த நிருபக்காரன் எழுதும் போது அவன் சொல்றான் நாங்கள் இப்போ நிச்சயத்து என்ன நிச்சயம் எல்லாவற்றிலும் நாங்கள் எப்படி நடப்போம் யோக்கியமாய் நடப்போம் நடக்கிரும்புகிறோம் என்று சுத்தி இருப்பு உதவியோடு ஒருவேளை நீங்கள் ஏழாவது கூட்டத்துக்கு தான் வந்திருக்கலாம் உங்களுக்கு பலவீனமாக இருந்திருக்கலாம் பிஸ்னஸ்ஸாக இருந்திருக்கலாம் டைம் கிடைக்காம இருந்திருக்கலாம் இதான் லாஸ்ட் சான்ஸாக கிடைச்சி வந்திருக்கலாம் அதனால் ஒரே நாளில் உங்களை வந்து அவ்வளோத்தையும் டோஸுக்கு ஏற்ற முடியாது நான் டைம் தரேன் ஒரு பத்து நிமிஷம் டைம் தரேன் முழங்கால் போடுங்க அழுங்க உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ள எல்லா கிளியரிங் எல்லா போராட்டங்களும் நினைச்சிங்க சரிப்படுத்துங்க அதுக்கு பிறகு நான் ஒரு கா மணி நேரம் வசனமோ அரை மணி நேரம் வசனமோ சொல்கிறேன் அதுக்கு பிறகு கத்துறதுலேருந்து விடுதலையைப் பெற்று விடுதலை ஜெயம் பரிசுத்தம் அதோட எளிமையுமே சமாதானமாக என்ன செய்யலாம் வீட்டுக்கு போகலாம் பத்து நிமிடம் டைம் வாலிபர்களும் சரி வயதுகளும் சரி ஊழியர்களும் சரி விசுவாசிகளும் சரி சுத்திங்களும் சரி சுத்தி இருக்க படாதவங்களும் சரி இன்னும் ஏதாவது இருக்கா பலிபடத்தின் கொம்பை இருக பிடிச்சுக்கோங்க கதாவே என்ன நியாயம் திருக்கலங்கிறத நான் விசுவாசிக்கிறேன் என்ன என் நியாயம் திருத்தான் எழிஞ்சிருப்பேன் அழிஞ்சு போயிருப்பேன் என்ன நியாயம் தீர்க்கல அப்ப நான் பலிபடத்தின் கொம்ப இருக பிடிச்சிருக்கிறேன் இனிமே நான் யோகியான செய்வேன் நடப்படி தீர்மானம் எடுத்து ஒப்பு கொடுத்து ஏதாவது மனசுல துக்கத்துல எங்கேயாவது எங்கேயாவது ஒரு ஆழத்துல இருள் கிடக்கான்னு பார்த்து தேடி பிடிச்சு அதை வெளிய ஒரு நடத்தி பின்படி நாங்க கண்ட்ரோல் பண்ணோம்னா அது ஒரு ஸ்டைல போகும் பத்து நிமிஷம் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் தனியா ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிட்டு நீங்களா இன்னும் ஏதாவது இருக்குமா இருக பற்றி கொண்டு பலிபடத்தை இருக நாம் ஜெயிப்போம் நீங்க ஆண்ட விழுந்து நீங்களே உங்களை சரிபடுத்தி இன்னும் எங்கேயாவது நீங்களே கேளுங்க வாயங்க தலையை கவந்து போடாதீங்க அசதியா இருந்த நீங்களே தேவனும் நீங்களும் இடைபடுங்க சத்துரு உள்ளவரை இடம் கொடுக்க வேண்டாம் ஒரு பத்து நிமிடம் பலிபிடி கால பிடிச்சா அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ என்னுடைய புத்தினத்திலேயோ அறியாமலையோ அதிகாரத்திலேயோ ஆங்காரத்திலேயோ துணிகரங்களிலேயோ தெரியாமலோ எப்படியோ நான் ஏதாவது செய்திருந்த கத்தாவை மன்னிச்சிருங்க இந்த வருஷத்தின் கடைசியோடு இந்த வருஷ பாவத்தினுடைய பிரச்சனை நீங்கிருந்தோம் இனிமேல் நான் யோகியனா நடக்கணும் தவிர